الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستوطره ونعوذ بالله من شرر أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلع فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا تريف له ومن يضلع فلا هادي له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 اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد واتقوا الله ربكم سرا وعلى نية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إنما يمولن ريض ذكر كما عملهما أو كلاهما صدق الله العظيم உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் உரித்தாகலா அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய புகலா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் நல்லடிகார்கள் முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டு என்று பிரார்த்திக்கிறேன் அல்லாஹ் மகிழ்ச்சியை சொல்வானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் நல்லதியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் இணக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசதியத்தை தக்குவாவை துவைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே மனைவரையும் முறைவன் சகூ சொல்லிக் கொள்வானா அன்பான அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹக்கு சுபகான உலகத்திலே எங்களுக்கு பல வகையான உறவுகளை தந்திருக்கிறான் அந்த உறவுகளிலே நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் பணிமுடைய செய்வதற்கு பொருத்தமான உறவான அல்லாஹாக்கு சுபகான பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை தந்திருக்கிறான் அல்லாஹப்பு அதாவது குர்வானி மூலமாக ஒரு மனிதன் பேணி நடக்கின்ற போது இந்த உறவின் ஊடாக அல்லாவுடைய சந்தோஷத்தை பெறுகின்ற போது கண்ணியப்படுத்தப்படுவான் அல்லாவின் கூதர் செல்லல்லாமோ அடங்கி செல்லும் அவர்களுக்கு ஒரு மனிதன் வந்து கேட்டார் யாரா சூழல் அல்ல நான் ஜிஹாது செய்ய விரும்புகிறேன் இன்னைக்கு ஜிஹாது செய்ய அனுமதி சாருங்கள் நாயகமே என்று கேட்டார் அல்லாவின் கூதல் செல்ல கேள்வி கேட்டு அந்த கேள்வியை கேட்டார்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அப்போது அந்த மனிதர் சொன்னார் ஆமின் செல்லல்லாமலை சொன்னார்கள் அப்படி என்றால் உன்னுடைய பெற்றோரை பேசி இதை பார்த்துக்கொள் கவனித்துக்கொள் அவர்கள் செய்துகொள் நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு ஜிஹாதுடைய கூறியை தருவான் என்று சொன்னார் அல்லாவின் அவர்கள் அந்த மனிதரையும் பார்த்து கேட்டார்கள் உன்னுடைய பெற்றோர் ஹயாத்தோர் இருக்கிறார்களா ஆம் நாயகமே அப்படி என்றால் உனக்கல்லா ஹஜுரிய கூலியை தருவா நீ அவர்களை போய் பார்த்துக்கொள் அவர்களுக்கு நீ பணி உடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொண்ட கருத்தை அனுப்பினார் ஒரு உறவு ஒரு மனிதனுக்கு அஜுடைய கூலியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது பெற்றோரை கவனிப்பது என்று சொன்னால் மிக பெனியமானவர்களே இதை இரண்டு கோடத்திலே பார்க்கலாம் ஒன்று இந்த உறவிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் அதே போன்றோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்று இரண்டு வகையாக நோக்கலாம் ஆனால் அந்த இரண்டையும் இன்றைய பொத்துபாவிலே பேச முடியாது என்றாயினும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தலைப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அன்பான அல்லாஹுவை நல்லே இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கோபத்தை வைத்திருக்கின்ற ஒரு உறவு அல்லாவிட செல்லும் பெற்றோருடைய சந்தோஷத்தில் இருக்கிறது அல்லாஹனுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னார் இந்த உலகத்திலே எங்களுடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் எங்களோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கடிய மாறுவர்களே எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பெற்றார்களை பாக்கியமாக கருத வேண்டும் சுமையாக யாரும் கருதிவிடக் கூடாது இந்த பெற்றோர் என்ற உறவை நாம் சீர் செய்யாமல் இருந்தால் பெற்றோர்களுக்கு கடமைகளை தருவான் எங்களுடைய அது மாத்திரமல்ல உணவிலே அபுவித்து இருக்காதே எவ்வளவுதான் கல்வி கட்டாலும் அந்த கல்வியால் சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்காதேன் கண்ணியமானவர்களே எனவே பெற்றோர்களுடைய உறவை சீராக்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு ஈரோடுகளும் வெற்றியை தருவான் ஒரு முறை சொல்லலாம் ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே இந்த உலகத்திலே நான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவை எனக்கு காட்டித்தார்கள் நாயகமே என்று வந்து கேட்டார் அருமை நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள் உங்களுடைய தாய் என்று சொன்னார் இரண்டாவது மனிதரை கேட்க சொல்லவாக சொன்னார்கள் உங்களுடைய தாய் மூன்றாவது கேட்காவது முதலாவது தாய்க்கு கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களை இடத்திலே நாம் யோசிக்க வேண்டும் மிகவும் பெருமதியான ஒரு உறவுதான் தாய் ஏனென்றால் ஒரு தாயை பொறுத்த வகையிலே சுதந்திரமாக வீட்டிலே எழுந்த அந்த தாய் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அந்த தாயிடத்திலே மிகவும் நிறைய நல்ல தன்மைகள் காணப்படுகிறது அந்த தாய் ஒரு சமூக பொறுப்பை சுமக்கிறார் கற்ப முட்டது முதல் அந்த தாய் நிறைய சிரமங்கள் மேற்கொள்கிறார் எந்த அளவென்றால் அந்த தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து விட்டால் அந்த தாய் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார் காலாகி என்ன்கிறார் என்றால் ஒரு குழந்தைக்காக வேண்டி சாப்பாட்டை தியாகம் செய்கிறார் தியாகம் செய்கிறார் கடத்துகிறார் அந்த கட்ப காலங்களில் அந்த தாய்க்கு ஆள் செய்வதும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் ஆனால் அந்த தாய் சாப்பிட மாட்டார் ஏனென்றால் என்னுடைய வயிற்றிலே உள்ள குழந்தைக்கு இதனுடைய நோய்கள் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று அந்த தாய் பயப்படுகிறார் வருகின்றளை கூட தியாகம் செய்துவிட்டு வீட்டிலே அந்த தாய் இருக்கிறார் ஒரு குழந்தையுடைய தியாகத்துக்காக ஒரு குழந்தையின் நல்ல முறையில் இந்த உலகத்திலே உருவாகுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் தாயாக இருக்கிறார் அதுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தாய் மவுத்தாகிவிட்டால் அல்லாவிடத்திலே அந்த தாய் சகிது என்று சொன்னார் இன்றைய வைத்தியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் விபத்திலே சிக்கி அவனுடைய காலோ கையோ அல்லது உறுப்போ அந்த இழப்புடைய கஷ்டத்தை விடவும் அந்த இழப்புடைய வருத்தத்தை விடவும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற போது ஒரு குழந்தையை பிறப்ப போது அந்த தாய் கஷ்டப்படுத்துறான் அதனால்தான் உலகத்துக்கு சுதான ஒரு சாலாத்தானிலை அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நாங்கள் வசியத்தை செய்தோம் மனிதர்களுக்கு நாங்கள் வசியத்தை பண்ணினோம் என்ன என்றால் உங்களுடைய பெற்றோர் ஒரு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அயேன் என்று சொல்லி அல்லாஹ் காரணம் சொல்கிறான் ஹமன துகோ மகோவகு அலா வகுழ் அவருடைய தாய் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு அவனை சுமந்தார் என்று அல்லா புரவானே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மேலே கஷ்டப்பட்டு அந்த தாய் அந்த குழந்தையை சுமந்தால் சொல்லி காட்டுகிறான் சாதாரண ஒரு கஷ்டம் அல்ல ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரணமான ஒரு கஷ்டம் அல்ல கண்ணியமானவர்களே அந்த தாய் எவ்வளவு தியாகம் செய்கிறான் அந்த காலத்திலே அந்த தாய் தங்களுடைய உணவுகளை கூட குழந்தைக்கு பாலாக கொடுக்கிறார் சுபகானல்லா ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்ததற்கு பின்னால் தாயுடைய மடியிலே வைத்து தான் பால் குடிக்கிறார் கண்ணியமானவர்களே எங்களுடைய தாய் எங்களை மடியிலே சுமந்து இந்த குழந்தை பால் குடிக்காது இந்த குழந்தை உண்ணாது என்று அந்த தாய் எங்களை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் யாரிடத்திலே முறை இந்த உலகத்திலே வாங்கிருப்போமா கண்ணியமான எங்களுடைய தாய் எவ்வளவு இறக்கப்பட்ட எங்களை அணைத்து எங்களுக்கு அந்த அவருடைய தாய் பாலை ஊக்கி எங்களை அழகான முறையை வளர்த்து இருக்கிறார் அந்த காலத்திலே அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற காலத்திலே அந்த தாய்மாரி இடைவெளியை தூங்க மாட்டார் ஒரு நாளைக்குறைகள்ார்கள் ஏன் இந்த குழந்தைக்கு அவன் எவ்வளவு அந்த தாய் தியாகம் செய்கிறார் அதற்கு பின்னால் அந்த தாய் அந்த குழந்தையை கொஞ்சம் பெரிய வயதை அடைகிறது கண்ணியமானவர்கள் சந்தர்ப்பத்திலே குழந்தையை நடக்க விட்டு தாய் அழ அழகு பார்ப்பாள் ஆனால் குழந்தை நடப்பதை பார்ப்பதை விடவும் குழந்தை விழுந்து விடக் கூடாது என்பதில் இந்த தாய் கண்ணு இருப்பாள் அதுதான் தாய் பார்ப்போம் அதற்கு பின்னால் தாய் வீட்டிலே எல்லோருக்கும் சமைப்பால் சமைத்து விட்டால் அந்த தாய் இருக்கிறாளே கண்ணியமானவர்களே வீட்டிலே தாய் தகப்பன் இருக்கிறார் உணவிலே ருசி இருந்தால் உப்பு இருந்தால் அறாம இருந்தால் சாப்பிடுவார் பிள்ளைகளும் அப்படித்தான் ருசி இருக்கின்ற போது அந்த பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் ஆனால் ஒரு தாயா பெற்றோர் எப்போது சரிமா சாப்பிடுவார் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் உணவு மிஞ்சி இருந்தால் தாய் சாப்பிடுவார் முதலாவது தாய் சமைப்பால் ஆனால் கடைசியாகத்தான் தாய் சாப்பிடுவார் கண்ணியமான வரை மாத்திரமல்ல சில சந்தர்ப்பங்களிலே சில தாய்மார்கள் சாப்பிடாமல் நடித்திருப்பார் ஒவ்வொரு முறை தாயத்தை கேட்டு பாருங்கள் உமா அவனுடைய வாழ்க்கையில எத்தனை முறை சாப்பிட்டதை போன்று நடித்திருக்கிறேன் நான் சாப்பிடவில்லை என்று என்னுடைய குழந்தை விளங்கிவிட்டால் என்னுடைய குழந்தை அறிந்து விட்டால் குழந்தை சமப்பிட்டு கூட அந்த குழந்தைக்கு அதாவது ஏறிக்காமல் போய்விடும் அந்த குழந்தைக்கு அது கூட கவலையாக இருக்கும் என்று சொல்லி அந்த தாய் எத்தனையோ விடுத்தே அவனுக்கு வந்த கஷ்டங்களை கூட குழந்தை செல்லாமல் தாய் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு உறவுதான் அந்த பெற்றோருடைய உறவாக இருக்கிறது அதனால் தான் சொல்லவதாக அணி அவர்கள் ஒரு ஹதினார்கள் ஒரு மனிதன் குருவானை ஓத தெரியாது குருவானியை பக்கம் பக்கமாக சூறாவாக அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் அல்லா நன்மை எழுதுகின்றான் அதுபோல் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு பணிமுறை செய்யவில்லை பெற்றோருடைய முகத்தை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் கண்ணியமானவர்கள் பாக்கியம் எனவே கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே பெற்றோரை செய்தால் அல்லா தண்டனை மருமையே தருவான் அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றம் இருக்கும் என்றால் பெற்றோரை நோவினை செய்ய குற்றம் தான் பெற்றோருடைய மனதை நோவினை செய்தால் அல்லா இந்த உலகத்திலே எங்களுக்கு தண்டனை ததவிடுவான் அதனால்தான் சொல்லுவார்கள் இதை பெற்றோரை கவனிப்பது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது தீ மார்க்கம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹரிசில சொல்லப்பட்டிருக்கிறது அதை செய்யாவிட்டால் குற்றம் என்பது முதலாவது மார்க்கம் இரண்டாவது இந்த கடனை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு காலம் நாங்களும் தகப்பனாகவோம் ஒரு காலம் நாங்களும் பொறுப்புதாரியாகவோம் எங்களுக்கு கீழே மூணு நாலு பிள்ளைகள் எல்லாம் தருவான் அந்த பிள்ளைகளை வைத்தால எங்களை சோழிப்பான் இன்று நாங்கள் பார்க்க மாணவர்களே மிகவும் வைத்துக் கொண்டு ஒதுக்குகின்ற நண்பர்மாரை வைத்துக் கொண்டு தன்னுடைய தகப்பன் மாரை ஒதுக்குகின்ற காலம் சொல்லுவாங்க இப்படியான ஒரு காலம் வந்தால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை வைத்துக் கொண்டு தகப்பனை அல்லது தனக்கு கிடைத்த மனைவி வைத்துக் கொண்டு ஒதுக்கினால் அல்லாஹுடைய அதார் அல்லாஹுடைய சோதனை எப்படி தெரியுமா வரும் சொல்லோ அலைவச சொன்னார்கள் அதாவது ஒரு நூலிலே அதாவது பல மணிகள் பின்னப்பட்டு கீழே விழுந்து அந்த மணிகள் செதுவதைப் போன்று அல்லாஹுடைய சோதனைகள் வரும் என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் தாய் சகாப்பனுக்கு செய்யக்கூடியது வா தாய் சாப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதுவா அல்லாஹுடத்தில் எந்த திரையும் இல்லாமல் போய் தருகிறது அது அந்த தாய் சகாப்பனுடைய உடன்படிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அது ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது அடுத்து செல்லதாக சொன்னார்கள் எந்த பெற்றோர் உங்களுடைய அயாத்தோர் இல்லையோ அந்த பெற்றோருடைய நண்பன்மார்கள் உறவுகளோடு சேர்ந்து அவர்களுக்கு பணி செய்வது உங்களை பெற்றோரை கவனித்த கூடிய தருவான் அது மாத்திரமல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் அவருடைய சேர்ந்து வாழ்வதையும் இஸ்லாம் மிகப்பெரிய நன்னியான காரியமாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹா பல் சுத்த அல்குரு சொல்லுகிறான் ஒருவரோ முதிய வயதை அடைந்து விட்டார் அவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு வார்த்தையை கூட சொல்ல கண்ணியமானவர்களே ஒரு காலம் வரும் பெ மலம் கழிப்பார்கள் அந்த விடத்திலே அவர்கள் தூங்குவார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற போது சீ என்று கூடைமறை வாயால் வந்துவிடக்கூடாது அல்லா சொல்லிட்டு அவர்களை வறுக்கவும் வேண்டாம் நிரட்ட வேண்டாம் என்று அல்லா சொல்லிவிட்டு அவர்களுக்கு நீங்கள் எப்படி தெரியுமா பேசணும் கரீமா அவரோடு சங்கையான வார்த்தையால பேசுங்க கரீமா என்றால் அல்லாவுடைய சிவசுகள் வந்து சங்கையானவன் அல்லாஹண்ணியமானவன் அந்த சிவத்தை அல்லா பெற்றோடு பேசக்கூடிய சிவத்த அல்லா தருகிறான் வார்த்தைகளை பேசினா எங்களை தாய் சாப்பிடு குடிமோ எந்த வார்த்தையை பேசினா எங்களை தாய் சாப்பன் சந்தோஷப்படுவாங்களோ அப்படியான வார்த்தைய பழகிக்கொள்ள வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு தன்மையை நீங்கள் பெற்றோர்களுக்கு நடந்து கொள்ளுங்கள் இரக்கமாக நடந்து சிறிய காலத்திலே உங்களை இரக்கம் என்று விஷயத்தை அல்லாற்று கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெற்றோரை நாங்கள் கவனிப்பது கடமைகள் ஏராளம் இருக்கின்றன எங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இல்லை என்றால் அவர்கள் மவுத்தாகிவிட்டால் அவருடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சில உரம்படிக்கைகள் அவருடைய வாயால் வந்திருக்கும் சில உடம்படிக்கைகள் அவருடைய வாழ்க்கையினுடாக இருக்கும் சில பெற்றோர் நல்ல முறையிலே வாழ்ந்து விட்டு போயிருப்பார்கள் ஆனால் அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய கௌரவத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே பிள்ளைகள் செயற்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்பதாகத்தான் ஒவ்வொரு குழந்தைகள் இருப்பார்கள் கண்ணியமானவர்களே எனவே எங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த உறவை நாங்கள் சீராக்கிக் வேண்டும் அவர்களுக்காக அதிகம் தியாகம் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே சிலர்கள் என்ன செய்கிறார்கள் தனக்கு கிடைத்த மனைவி வைத்துக் கொண்டு பெட்டோரை ஒதுக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே தனக்கு கிடைத்திருக்கின்ற அழகான ஒரு மனைவி கொண்டு பெற்றோர் இருக்கின்றார்கள் ஒன்றை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பிறப்பு செய்தார் என்று தெரிந்துதான் தகப்பன் அவர்களை திருமணம் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஐந்து ஆறு குழந்தைகளை ஒரு தாய் பிறப்பித்த போது அந்த தாயுடைய அழகு அப்படியே போகின்றது அந்த தாய் எங்களுக்கு அழகை கூட ஆனால் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுக்கு கிடைத்த உறவுகளை ஒரு மனித பல கோணத்தில் மாற்றக்கூடியது இருந்தால் வாங்கினி எனக்குன கோசை மாற்ற கூடியது பெற்றோரை ஒழுக்கி விடாதீர்கள் பெற்றோரை துவக்கி விடாதீர்கள் பெற்றோர்களுக்கு என்று வேறு இடங்களை கொடுத்து விடார்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றோரை பாருங்கள் துபாருங்கள் முன்கி ஒரு காலம் இருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோரை கவனிப்பதற்காக பார்ப்பதற்காக அவர்கள் பேசுவதற்காக கொஞ்சம் நேரம் ஆனால் இந்த அந்த நேரம் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது கனியமானவர்களே போனிலும் கொம்ப்யூட்டரிலும் வீணாக நேரங்களை பாதையிலும் இருந்து கொண்டு கழிக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம் வரக்கூடுபட்ட காலம் வீட்டிலே இருந்து பக்கத்திலே இருக்கும் பள்ளி ஆனால் நடந்து வருவதற்கு மனம் கொடுக்காது நடையுடைய வரக்கத்தை அல்ல அடுத்து விட்டான் பைக்கிலே தான் பள்ளிக்கு வருகிறோம் இப்படியான ஒரு காலத்திலே வாழும் கண்ணியமார்களே எனவே பெற்றோர் என்ற உறவுகளை சீராக்கி கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பார்க்க முடியும் அப்படி இல்லை நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான் அந்த சோதனை சாதாரணமான ஒரு சோதனையா இருக்கா அந்த சோதனை பெற்றோர்களை நல்ல முறையை பாதுகாத்துக் கொள்ள பெற்றோருடைய பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக ஒரு மனிதர் அமல்களிலே மிகவும் சிறந்த அமல் எது அல்லாஹு விருப்பமான அமல் எது கேட்கிறார் ஏற்பமான அமல் இரண்டாவது அந்த மனிதர் கேட்கின்ற பொது வசன சொன்னார்கள் பெற்றோரை கவனிப்பது பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்வதுதான் உங்களுக்கு சிறந்த அமல் அமல்களிலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ற அல்லாவின் இணை வைப்பது இரண்டாவது பெற்றோருக்கு நோய் ஒரு பெரும் இப்படிப்பட்ட பாவங்களை யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது சொன்னார்கள் அதாவது பாவங்களே பெரும் பாவம் ஒரு குழந்தை பெற்றோரை பெற்றோரை அப்போது சொன்னார்கள் ஆம் ஏசுவார் என்று சொல்லிவிட்டு சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு குழந்தை இருக்கிறார் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பாடசாலைக்கோ வேறு இடங்களுக்கோ செலுகின்றார்கள் செல்லுகின்ற போது ஏதாவது ஒரு தப்பு தவறை செய்கிறார் செய்தற்கு பின்னால் என்ன செய்கிறார் தெரியுமா அந்த பிள்ளை அப்போது அவர்களை கெட்ட காரியத்தினுடைய பெற்றோருக்கு ஏசுவது என்று சொன்னார்கள் கனியமானவர்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்கிக் வேண்டும் பாரசாலை பிள்ளைகள் ஆடைகளை எல்லாமே ஒன்றை செய்கிறோம் நாங்கள் பொரு பெளை மன்னித்து வரைக்கும் சேர்ந்து நடவடிக்கை நல்ல பிள்ளைகளாக நல்ல பிரிகா என்